நீ செலவு செய்வது அதை நீ செலவு செய்யாமல் இருப்பது உனக்கு தீங்காகும் தேவையானவற்றை வைத்துக் நீ பழித்துரைக்கப்பட மாட்டாய் உன் நிர்வாகத்தின் கீழ் இருப்போருக்கு நீ உதவி செலவை துவக்குவாயாக என்று நபி சொல்லுவோ என செல்லும் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு மூன்று நான்கு மூன்று இது ஹசன் சஹி என திருமதியும கூறுகிறார்கள்